ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று அப்துல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலிசல்லம் அவர்களிடம் வாங்க சொல்வதற்கு இரண்டு ஒன்று அல்லால் அவர்கள் இரவில் அதாவது தகஜ தொழுகைக்காக வாங்க கூறுவார் அப்போது நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் பாங்க மேடையில் ஏறுவதும் அவர் அதாவது விழால் அதினவர்கள் அங்கிருந்து இறங்குவதுமே தவிர அதிக நேரம் இல்லை அதாவது அவ்விரண்டு பாங்குகளுக்கும் இடையே சிறிது நேரமே இடைவெளி விருந்தது புகாரி இரண்டு ஏழு ஒன்று ஆறு முஸ்லிம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு